இஸ்லாமை கொண்டு வந்து விட்டான் இருப்பினும் சிலர் ஜோசியர்களிடம் செல்கின்றனர் இது சரியா என்று கேட்டேன் அவர்கள் அவர்களிடம் நீர் செல்லாதீர் என்று கூறினார்கள் எங்களில் சிலர் உள்ளனர் அவர்கள் சகுனம் பார்க்கின்றனர் என்று கூறினேன் அவர்கள் அது அவர்களின் நெஞ்சில் ஏற்படும் உணர்வுதான் அவர்களுக்கு அது எதையும் தடுத்து என்று நபி சொல்லாஹம் அலிகல் அவர்கள் கூறினார்கள் எங்களில் சிலர் உள்ளனர் கோடு போட்டு குறி பார்க்கின்றனே என்று கூறினேன் நபிமார்களில் ஒரு நபி கோடு போடுபவராக இருந்தார் அவரின் கோட்டுக்கு யார் நேர்படுகிறாரோ அது சரியாக இருக்கும் என்று நபி சொல்லாஹும் அலிகம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து மூன்று ஏழு